வணக்கம் ஜூலை பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு பியலுக்காக கந்தரவக்கோட்டை கற்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஹென்கிராப்ட் எனப்படும் தேசிய வானொலி வான் இயற்பியல் மையம் அமைந்துள்ள நகரம் புனே இரண்டு எரிசக்தி மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் குறித்த அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்ற இடம் ஜப்பான் மூன்று அஸ்ஸாம் மாநில போக்குவரத்து கழகம் சமீபத்தில் சாலோ பயன்பாட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று வெல்வித்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பது சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது 2. உலக காஸ்டோ நமி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது மூன்று எந்த மாநிலத்தில் தன்னார்வ இரத்தான தினம் ஒரு சமூக இயக்கமாக மாறியுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி